ஒருவரடம் அவர் அதை நறு ஏனெனில் நிச்சயமாக அது சுமப்பதற்கு இலகுவாகவும் நல்ல மனம் இருக்கிறது என்று நபி அலுவலம் கூறினார்கள் இரண்டு இரண்டு ஐந்து மூன்று